அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மடியிலா மன்னவன் எய்தும் அடி அளந்தான் தாயது எல்லாம் ஒருங்கு திருமால் தமது அடிகளால் தாவி அளந்த மூன்று உலக நிலப்பரப்பையும் அவற்றிலே உள்ள எல்லா இன்பங்களையும் சோம்பலில்லாத மன்னவன் முயற்சியினால் ஒரு சேரப் பெற முடியும் என்பது இந்த குரட்பாவின் பொருள் வாமன அவதாரத்தின் போது திருமால் சிறிய உருவோடு தோன்றி மூன்று அடி மண் மகாபலி சக்கரவர்த்தியை கேட்டு மூன்று உலகத்தையும் தமது இரு அடிகளால் அளந்து சக்கரவர்த்தியை பணியச் செய்தார் சிறிய உருவமாக இருந்த போதிலும் தெய்வீகத்தன்மை இருந்த காரணத்தால் மூன்று உலகங்களையும் கைப்பற்றினார் என்பது கருத்து மூன்று உலகத்தையும் அளந்த திருமாலின் வாமன வடிவம் சிறிதானாலும் அவனது சக்தி மூன்று உலகத்தையும் அளந்தாற் போல ஊக்கமுடையவனை பார்த்தால் அவன் செயலை செய்யக்கூடியவனாக தெரியாத போதிலும் அவனது ஊக்கம் அச்செயலை செய்து முடிக்கும் என்ற உண்மையை நமக்கு உணர்த்தினார் திருவள்ளுவர் ஒன்பது பத்து குரட்பாக்கள் சோம்பலை அறவே அகற்றியவன் அடையும் பயனை நன்கு நமக்கு உணர்த்தியிருக்கிறது பிரஷ்னோத்தர ரத்ன மாலிகா என்கிற ஒரு நூலை ஆதிசங்கரர் இயற்றியிருக்கிறார் அதிலே ஒரு கேள்வி பதில் இவ்வாறு அமைகிறது அதை நாம் மேற்கோளாக பார்க்கிறோம் கஸ்மை ஸ்பிருகதி கமலா இது கேள்வி அதாவது லக்ஷ்மி யாரை விரும்புவாள் கமலா கஸ்மை ஸ்பிருகதி லக்ஷ்மி தேவி யாரை விரும்புவாள் தூ அனல சித்தாய நீதி விற்த்தாய சுறுசுறுப்பான ஒழுக்கமும் உடையவரை லக்ஷ்மி தேவி விரும்புவாள் என்பது பதில் அனலச்சித்தாய நீதி விற்த்தாய அப்படின்னா சுறுசுறுப்பான மனதும் நீதி தவறாத ஒழுக்கமும் உடையவரை அப்படின்னு அர்த்தம் இனி பதவுரை பார்க்கலாம் மடியிலா சோம்பலில்லாத மன்னவன் அரசன் அல்லது தலைவன் அடி தன் திருவடியால் அதாவது திருமால் அளந்தான் அளந்த தாயதெல்லாம் உலகம் அனைத்தையும் ஒருங்கு ஒரு சேர ஆளும் வாய்ப்பை எய்தும் அடைவான் சோம்பலில்லாத அரசன் அல்லது தலைவன் தன் திருவடியால் திருமால் அளந்த உலகம் அனைத்தையும் ஒருசேர ஆளும் வாய்ப்பை அடைவான் மடியிலா மன்னவன் எய்தும் அடியான் தாயது எல்லாம் ஒருங்கு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம்